அவர்கள் ஒரு அடியாரை தேடி சென்றதாக அல்லாஹ் கூறும் அடியார் யார் என்பதில் பசாரியு என்பாரும் தர்கித்துக் கொண்டனர் அவர் தான் என்று இபுன் அப்பாஸ் அலி அல்லாஹன் அவர்கள் கூறினார்கள் அச்சமயம் அந்த வழியாக உபை பின் காபர் அலி அல்லாஹன் அவர்கள் சென்றார்கள் அவரை இபுன் அப்பாஸ் அதி அல்லாஹும் அவர்கள் அழைத்து நானும் ஏனதில் இந்த தோடரும் மூசா அலி வசலாம் அவர்கள் யாரை சந்திக்க செல்வதற்கு இறைவனிடம் வழிகாட்டும்படி கேட்டார்களோ அந்த தோடர் விஷயத்தில் அவர் யார் என்று தெரிவித்துக் கொண்டோம் நபி சொல்லாஹு அலி வசல்லாம் அவர்கள் அது எதுவும் கூற கேட்டிருக்கிறீர்களா என்று கேட்டார்கள் அதற்கு பின் காமர் அதி அல்லாஹும் அவர்கள் ஆம் என்று கூறிவிட்டு தொடர்ந்து கூறினார்கள் அவர்கள் பிரமுகர்களிடையே இருந்த ஒரு சமயத்தில் அதற்கு மூசா அலி இஸ்லாம் அவர்கள் இல்லை என்கிறார்கள் அப்போது இறைவன் ஏன் இல்லை எனது அடியார் ஹெதர் இருக்கிறார்களே என்று மூசா அலி அவர்களுக்கு அறிவித்தான் உடனே மூசா அலி அவர்கள் அவரை சந்திக்கும் வழி என்னவென்று இறைவனிடம் கேட்டார்கள் அதற்கு இறைவன் மீனை அவர்களுக்கு ஒரு அடையாளமாக ஏற்படுத்தினான் மேலும் அவர்களிடம் இந்த மீனை எங்கே தொலைத்து விடுகிறீரோ அங்கிருந்து வந்த வழியை திரும்பிவிட வேண்டும் அப்போது அவரை அங்கு நீர் சந்திப்பீர் என்று சொல்லப்பட்டது அதுபோன்று தம்முடன் கொண்டு வந்த மீன் கடலில் தொலைந்து போவதை எதிர்பார்த்தவர்களாக தமது பயணத்தை தொடர்ந்தார்கள் அப்போது மூசா அலைஹுசலாம் அவர்களுடன் வந்த இளைஞர் நான் ஒரு பாறை ஓரமாக ஒதுங்கிய போது அந்த இடத்தில் மீனை நான் மறந்துவிட்டேன் உண்மையில் நினைவுபடுத்துவதை விட்டும் என்னை மறக்கடித்தவன் ஷைதானை தவிர வேறு ஒருவரும் இல்லை என்று மூசா அலை அவர்களிடம் கூறினார் அப்போது அட அதுதானே நாம் தேடி வந்த அடையாளம் என்று மூசா அலை அவர்கள் கூறிவிட்டு இருவருமாக தாம் வந்த வழியை நோக்கி பேசிக்கொண்டே திரும்பி வந்தார்கள் अंगे हिदर् अली कूसा हिदर् विषयते तलह कुान